உணவில் ஒரு சிறு பகுதி கீழே விழுந்து விட்டால் கூட அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கி அதை சாப்பிடட்டும் சைதானுக்கு அதை விட்டுவிட வேண்டாம் என்று நபி சொல்லாஹு அணிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் உணவு தட்டு வழித்து உண்ணப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள் உங்கள் உணவில் எதில் பறக்கத்து உள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்றும் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று நான்கு